அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லும் அலிஹம் அவர்கள் உபரியான தொழுகைகளில் சுபு தொழுகையின் முன் இரண்டு ரக மிக உறுதியாக கடைபிடிப்பவர்களாக இருந்தார்கள் புகாரி ஒன்று ஒன்று ஆறு ஒன்பது முஸ்லிம் ஏழு இரண்டு நான்கு